நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நச்சினையின் உங்கள் தோழி முக்கணி ஒல்லியான பாப்பா ஓடி ஓடி அடப்படைக்கிறாள் நடுக்காட்டுல கல்லன் கவறு போடுறான் விடை கட்டெரும்பு மலையில மலை சோம்புல மலையில இருக்கிற பொம்பல உன்னை கில்லட்டா கிழிக்கட்டா கிளிகூண்டுல வச்சு அடைக்கட்டா விடை வெற்றிலை பொயலை வழியே போறவன் வங்கல கையிவிட்டான் விடை சுருக்குப்பை தேறு அசுங்க அசுங்க பூ கொட்டுது விடை கேழ்வருகு மாவு குதிக்குதிச்சான் பல்ல இழிச்சான் விடை சோழப்பொரை உன்னை தொடுவானே கவலைப்படுவானே கச்சேரி வாசலிலே கை கட்டி நிற்பானே விடை தேல் பட்டமரத்துல கல்லுட்டு கெடவுன என் பங்காளியெல்லாம் சண்டைக்கு வந்துட்டான் விடை குளவி பட்டைய பட்டைய நீக்கி 16 பட்டைய நீக்கி முத்துப்பட்டைய நீக்கி முன்னால வரா அவ யாரு விடை சோளம் தகதக தட்டு போல தாமரை முத்து போல வெள்ளிக்கொடை போல வீமன் சடை போல விடை பொழுது அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்